நன்றினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கதையோடு விளையாடுவின் கதை நம்பிக்கை சொல்பவர் கதை சொல்லி சரிதாஜோ ஒரு பூங்கா அந்த பூங்காவில ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு ரொம்ப சோகமே உருவா உட்கார்ந்துருக்கார் அவருக்கு அந்த முகத்தை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியுதா அவரோட மனசில் அந்தளவுக்கு சோகம் இருக்குன்னு அந்தளவுக்கு ஒரு சோகத்தில் இருக்கார் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்த அவர் திடீர்னு ஏற்பட்ட நஷ்டத்தினால அவரோட ஊரை விட்டு புதுசாக ஒரு ஊருக்கு அப்போ வந்திருக்காரு புதுசாக வாழ்க்கையை தொடங்கலாம் ஏதோ ஒரு விஷயம் புதுசாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனாலும் முழுவதும் உடஞ்சி போயிருக்காரு இது வரைக்கும் பண்ணின தொழில்களில் ஏற்பட்ட பெரும் நஷ்டம் அவரை வந்து அந்தளவுக்கு உடஞ்சி போக வச்சிருக்கு அந்த நேரத்தில் அந்த பூங்காவுக்கு ஒருத்தர் வராரு இவர் உட்கார்ந்துருந்த பெஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு புல் தரையில் உட்கார்றாரு இவரை பார்த்துக்கிட்டே இருக்கார் இவர் எதாச்சியாக திரும்பினவர் நம்மளை யாரோ பார்த்துக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்குறாரு ஏப்பா ஒரு நிமிஷம் இங்கே வாங்க உங்களை தான் அப்படின்னு கூப்பிட்றாரு இவர் சுற்றி சுற்றி பார்க்குறாரு யாராக இருக்கும் அப்படின்னே நீங்கள் பார்க்காதீங்க உங்களை தான் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு என்னடா நம்ம யாருன்னே தெரியாது நம்மளை கூப்பிட்றாரு இவர் பார்க்க கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்காரேன் போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு சொல்லுங்க ஐயா அவருக்கு ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ஐம்பது வயது மதிக்கத்தக்கவராக இருக்கார் சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு போய் உட்காறார் இவர் என்னமோ ரொம்ப சோகத்தில் உட்காந்துருக்கேன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு கேட்ட உடனே ரொம்ப பெரிய தொழிலெலாம் பண்ணிகிட்ருந்தேன் என்ன தொழிலில் நஷ்டம் ஆயிடுச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இங்கே வந்து எதாவது புதிய தொழில் தொடங்கலான்ட்டுருக்கா நான் காசு எதுவும் கிடையாது எங்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆட இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிவிட்டு பேக்கெட்லேருந்து ஒரு செக் ஒன்று எடுக்கிறாரு எடுத்து பேனாக எடுத்து சைன் பண்ணி அவர்கிட்ட கொடுக்குறாரு பாரு இந்த காசை நீ போய் எடுத்துக்கோ பேங்கில் போய் அப்படின்னு சொல்கிறாரு ஐயா நீங்கள் அப்படின்னு சொன்ன உடனேயும் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய தொழிலதிபரோட பேரை சொல்லி அவரு தான் நான் அப்படிங்களா ஐயா உங்களை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நான் வந்து உங்களை பார்த்ததில்லை உங்களை பார்த்துள்ள ரொம்ப சந்தோஷம் நான் யாருன்னே தெரியாத எனக்கு வந்து இவ்வளோ உதவிகள் பண்ணுறிங்க ரொம்ப சந்தோஷங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே அவரும் அதெல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயம் நான் எல்லாேருக்கும் உதவி பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ரொம்ப நன்றிங்க ஐயா நான் கண்டிப்பாக உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்ன மறுபடியும் ஒரு வருஷம் கழித்து இதே இடத்துக்கு நீ வர பார்க்கலாம் எந்தளவுக்கு நீ என் பணத்தை வச்சு முன்னேறி இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு இவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு வந்துட்டு அந்த செக்கை கொண்டு போய் பீரோடு வச்சிட்றாரு அந்த செக் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லையா அடுத்த நாள் கொஞ்சம் வெளியிலேருந்து பணம்லாம் பரட்டி வாங்குறாரு எல்லாம் பண்ணுறாரு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியான நிலைக்கு வந்துடுறாரு நல்ல வளர்ச்சியான நிலைக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுது பழைய நிலைக்கு வரலினாலும் ஒரு குறிப்பிட்ட சொல்கிற அளவுக்கு ஒரு வளர்ச்சி வந்துருச்சு அவருக்கு அப்போது அந்த செக் எடுத்து தன்னோடய பேக்கில் வச்சுக்கிட்டு கிளம்பி போகிறாரு பார்க்கு அந்த பூங்காவுக்கு கிளம்பி போகிறாரு அங்கே போனதும் தேடி தேடி பார்க்குறாரு சுற்றி சுற்றி பார்க்குறாரு இருக்காரா அப்படின் சொல்லிவிட்டு அப்போ பார்த்தா அந்த நபர் இவர் பார்த்தா அதே நபர் ஒரு ஊஞ்சலில் உட்காந்துட்ருக்கார் இவர் போய் ஐயா என்ன ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தன்னோட பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறார் யாருன்னு எனக்கு தெரியலையேப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து எனக்கு ஒரு செக் ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னு சொன்ன உடனே தூரத்துலேருந்து ஒரு சத்தம் ராமசாமி ராமசாமி அப்படின்ட்டு ஒரு சத்தம் சத்தத்தை கேட்டு இவர் திரும்பி பார்க்குறாரு திரும்பி பார்த்தோன்னே இவரை நோக்கி தான் அந்த பெண்மணி வேக வேகமாக வராங்க அந்த பெண்மணியை பார்த்துட்டே இவங்க நிற்கிறாங்க இவர் பக்கத்தில் வந்தவொடனையும் ஐயா உங்களே ஏதாவது இவர் தொந்தரவு பண்ணிட்டாருங்களா இவர் பேர் ராமசாமி கொஞ்சம் வருஷமாகவே இவருக்கு புத்தி சுவாதீனம் இல்லை ஏதாவது உங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டாருங்களா அப்படி ஏதாவது தொந்தரவு பண்ணி தான் மன்னிச்சிக்கோங்க இங்கே வரவங்க எல்லாருக்கிட்டேயும் நான் வந்து அந்த தொழிலதிபரோட பேரை சொல்லி நான் அவரு நான் அவருன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது நல்லா வாழ்ந்த மனிதர் தான் ஆனால் இப்படி ஆகிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு பயங்கர அதிர்ச்சி அப்போ அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை இவர் எனக்கு எதுவும் பண்ணலை நல்லதான் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க போகிறப்ப தான் யோசனை பண்ணுறாரு இவர் கொடுத்த அந்த செக்கு வந்து நம்மளுக்கு உதவுச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை அவர்கிட்ட இருந்த அவர் மேலே வச்சுருந்த ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் அவருக்கு வந்து இந்தளவுக்கு அவரோடைய வாழ்க்கையில் உயர்ந்து வரக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்பிக்கை அப்படிங்கிறது தனக்குள்ளேயே இருக்கிற நம்பிக்கை ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் மீண்டும் அடுத்த கதையோடு விளையாடுவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்